மற்றும் ஒரு தொழுகையிலிருந்து வரை ஒருவர் அவைகளுக்கிடையே பெரும் பாவங்களை செய்யாதவரை சிறு பாவங்களுக்கு அவையே பரிகாரமாகும் என்று நபிசல்லமாகவும் அனியம் அவர்கள் கூறினார்கள் இரண்டும் மூன்று